ஒரு பொக்கி உன்னிடம் கேட்டார்கள் இறை அவர்களே சரி என்றேன் அது இல்லாபில்லா அதாவது பாவங்களை விட்டு மீளுவதும் சக்தியும் அல்லாஹுவிடமே தவிர வேறில்லை என்று நபிசல்லும் அனைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு